நாட்டிலை நேர்களுக்கு வணக்கம் தினமரத்துல சென்னையிலிருந்து உங்கள் அன்பால் காப்பு காய்த்தல் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறதால கை கால் மறுத்து போதல் மறந்து என்னன்னு பாப்போம் வாங்க இரவு தூங்கும் முன் எலுமிச்சை எடுத்து சிறிது உப்பு தொட்டு எந்த இடத்துல காப்பு காய்ச்சிருக்கோம் இல்ல தோல் மரத்து போயிருக்கோம் அதுக்கு மேல ஸ்க்ரப் பண்ற மாதிரி தேய்ச்சிட்டு வந்தோனாலே காப்பு காய்த்தல் நீங்கிவிடும் கை கால் தோல் மறுத்து போயிருக்கிறதும் நீங்க விட தோலும் மென்மையாக இருக்கும் என்னென்ன உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்